அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நயன் சாரா நீக்கும் பயன் சாரா பண்பு யில் சொல் பல்லாரகத்து பல்லார் அகத்து பயன்சாரா பண்பில் சொல் நயன் சாரா நன்மையின் நீக்கும் பல அறிஞர் கூடியுள்ள நல்ல அவைக்களத்தே ஒருவன் நல்ல பயனை கொடுக்காத பண்புக்கு ஒவ்வாத சொற்களை பேசுவானே ஆனால் அது அவனுக்கும் நன்மையின்றி பிறர்க்கும் தீமை பயக்கும் விளக்கம் நயன் நன்மை பயன் பண்பு என்ற அடுக்குகளை காட்டியிருக்கிறார் தான் ஒருவனுக்கு நன்மை செய்து தானும் நன்மை பயனாம் இன்ப வாழ்வு வாழ வேண்டும் அவனே மனிதன் அவனிடம் பிறக்கும் சொல்லும் பிறர்க்கு இனிமை பயக்கும் நற்சொல்லாய் தன் பண்பாட்டிற்கு ஒத்ததாய் அமைந்திருக்க வேண்டும் அகுது அங்னமின்றி ஒருவன் பயனற்ற சொல் சொல்லிவிடுவானே ஆனால் அவனும் நன்மை அடைய மாட்டான் நன்மை உண்டாகாது என்று உபதேசிக்கிறார் இராமாயணம் கிடந்தா காண்டம் அரசு படலம் இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே பகையுடை சிந்தையார்க்கும் பயனுறு பண்பில் தீரா நகையுடை முகத்தையாகி இன்னொரை நல்குனாவால் என்று கவி சக்கரவர்த்தி அருளியிருக்கிறார் பயனுற்ற பண்பு அமைந்த இனிய மொழிகளையே முகம் யாரிடமும் சொல்லுக கூறுக என்று ராமபிரான் சுக்ரீவனிடம் இது அமைந்திருக்கிறது திருகடுகம் தொன்னூத்தி நாலாவது பாடல் இவ்வாறு நமக்கு அருளி செய்கிறது உபதேசிக்கிறது நண்பிலார் மாட்டு நசைக்கிழமை செய்வானும் பெண்பாலை காப்பிகழும் பேதையும் பண்பில் இழுக்கான சொல்லாடுவானும் இம்மூவர் ஒழுக்கம் கடைப்பிடியாதார் நட்பு குணம் இல்லாதவரிடத்து நண்பராக இருப்பதும் மனைவியை இகழ்ந்து பேசும் அறிவில்லாதவனும் குணமில்லாத சொற்களைச் சொல்பவனும் தம்முடைய ஒழுக்கத்தை உறுதியாகக் கடைப்பிடிக்காதவர் ஆவார் என்பது இந்த பாடலின் பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் பயன்சாரா பயனுடன் பொருந்தாத பண்பு இல் சொல் பண்பற்ற சொற்களை ஒருவன் பல்லாரகத்து பலரிடம் சொன்னால் அது அவனிடம் நயன்சாரா அறத்தோடு பொருந்தாமல் நன்மையின் வாழ்வின் நற்பயன்களிலிருந்து நீக்கும் அவனை நீக்கிவிடும் பொ பயனுடன் பொருந்தாத பண்பற்றற்களை ஒருவன் பலரிடம் சொன்னால் அது அவனிடம் அறத்தோடு பொருந்தாமல் வாழ்வின் நற்பயன்களிலிருந்து அவனை நீக்கிவிடும் நயன் நன்மையின் நீக்கும் பயன் சாரா சொல் பல்லாரகத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்